சாதாரணமாக மீன்பிடிப்பவர்களாக இருக்கலாம் விவசாயியா இருக்கலாம் சேனாபதியாக இருக்கலாம் ஒண்ணு கவலை இல்ல வேற இல்ல இருந்து ஒன்று தர்மம் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்படி குயவராக இருக்கலாம் ஆனா என்னோட யாழ்ப்பாணராக இருக்கலாம் இன்னைக்கு என்னோட நினைக்கின்ற தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் மாறுபடாமல் ஆனால் பக்தியை கொள்ள முடியும் என்ற ஒன்றை ரொம்ப அருமையாக அந்த அறுபத்தி மூன்று வரலாற்றின் வாயிலாக செய்து கொடுத்தவர் மீண்டும் நல்ல பக்தி நிலைகள் செல்ல வேண்டும் என்று வளர வேண்டும் என்று கருதுகிறோம் அதற்கு ஏதுவாக நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவுள்ளம் மிக அருமையாக தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி இந்த இன்பத்தை பெற வேண்டும் என்ற திருவிழம் பற்றினார்கள் அவர்கள் அவருடைய திருவடியை பற்றி நான் இப்பொழுது செலவத்தை என்ன முடித்தேன் பெரிய புராணத்தை பற்றி முறை சில தொடக்கமாக சில மூன்று சொல்லாமல் ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்களை மட்டும் அறிவு வயப்பட்டு பாடியது அல்ல அறிவு நிலையில் மட்டுமே நின்று பாடியதல்ல இறைவனின் திருவருள் வயப்பட்டு பாடியது அது மறந்துவிடக்கூடாது புலகலாம் என்று அறியெடுத்து கொடுத்து நடராஜ பெருமானுடைய திருவருளையே தன் உள்ளத்தில் தாங்கி பாடப்பட்ட அருமையான எனவே இது அறிவு நெறிப்பட்டதல்ல அருள் நெறிப்பட்டது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளும் ஒன்று இரண்டாவது இந்த நூலுக்கு மற்ற எல்லா பெருங்காப்பியங்களுக்கும் மூல நூல் வடமுடி நூலாக இருக்கும் திளப்பதிய மணிமேகலை தவிர மற்ற மூல நூல் வடமுடி நூல் ஆனால் இந்த ஒரு அருமையான காப்பியத்திற்கு தான் மூல நூலும் வழிநூலும் அருமையான தமிழ்நூல் கம்பருக்கும் வால்மீகம் உண்டு அவருக்கும் வியாசர் பாரதம் உண்டு மற்ற சிந்தாமணி பண்ற பழைய வரலாறு தான் சொல்லப்படுது சில பெரியார மணிமேகலை தவறி போய் நல்ல அருமையான தனித்தமிழ் முதல் நூலாக அமைந்த விட்டால் அடுத்த சந்திப்பு பெரியவரான ஆனா அந்த பெரியவரான சந்திப்பு கூட இன்னொரு விதத்துல நான் சொன்ன மாதிரி இதற்கு தொகையாக இருக்கிற நூல் வகையாக இருக்கிற நூல் விரியாக எண்ணுகிற நூல் இந்த மூன்றும் தமிழாக இருக்காமல் இந்த தொகை வகை விரி என்ற ஒரு பாங்கில எந்த பெருங்காப்பியம் இல்லவும் தொகை திருத்தொண்ட தொகை வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி விரி இந்த நூலாக இருப்பதற்கு இந்த பாங்கில ஒரு காப்பியம் வேற எதுவுமே இல்லை ஒரு காப்பியம் ஆகவே அருள் வயப்பட்ட நூல் தொகை வகை விரி என்ற ஒரு அருமையான வரம்பிற்குட்பட்ட நூல் எல்லாம் தமிழாக இருக்கிற நூல் அந்த நூலாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அருமையான காப்பி என்னுடைய பெரியவரான காப்பி அது மட்டுமல்ல பிறர் பிறருக்கு கிடைத்ததெல்லாம் ஒருவருடைய வரலாறு தான் ஒருவருடைய வரலாறு தான் ராமாயணம் முழுதும் பார்த்தால் ராமனை பத்தி சிந்தனை பார்க்கலாம் ஆனாலும் ராமனை பத்தி அந்த குடும்பத்துல இடையில வாலி குடும்பம் அடுத்தார் போல இருக்கிற கங்கை குடும்பம் அடுத்து ராவணன் என்று வருகிறோம் ஆனாலும் ஒருவரை பற்றிய வரலாறு தான் பாரதம் அதே போல அண்ணன் தம்பி வரலாறு சிந்தாமணி போல ஜீவனை பற்றி மணிமேகலை ஒரு பெண்பாளை பற்றி வரலாறு இப்படியாக வந்து ஆனால் பெரிய புராணம் ஒன்றில் தான் பேருடைய வரலாறு அதிக வாய்ப்பு ஒரே காப்பியத்துல அறுபத்தி மூவருடைய இன்னும் சொல்ல போனால் ஒன்பது தோயடியா இருக்கிறார்கள் அவருடைய வரலாற்றை எல்லாம் நீட அறிவதற்கு ஒரு அரிய காப்பி ஒன்று இருக்குமானால் அது பெரிய பிராணம் ஒன்றுதான் என்பதை பெருமைகளை நாம் எண்ணி பார்க்கலாம் அந்த பெருமைகள் பலவற்றிலே ஒன்றிரண்டு இப்பொழுது நினைவு கூர்ந்து நாம் இன்று உள்ளே நூலுக்குள் செல்ல வேண்டும் நாம் உள்ளே செல்கிறோம் இன்றைக்கு அருமையான நாள் சித்திரை நாளிலே நிறைமதி நாள் இன்றைக்கு நிறைமதி இருக்கிறது இப்படி வரைக்கும் இருக்குது நேற்றைய தொடங்கிய கூட இப்பொழுது வரையிலும் நிறைமதி இருக்கிறது இந்த நெறிமதி நாளிலே தமிழர்கள் நல்ல அருமையான செயலையெல்லாம் தொடங்கியவர்கள் அதுபோல நமக்கு இந்த அருமை வாய்ப்பு கிடைத்தது குருமத்தினுடைய அந்த ஆசிய நாளே நாம் எண்ணி இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்து என்ற பகுதிக்கு செல்கிறோம் இப்பொழுது முதல் அருமையான திருப்பாடல் எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல் அது தொடங்குகின்ற பொழுதே அருமையாக உலகலாம் என்று தொடங்கிய ஒரு திருப்பாடல் அது நடராஜ பெருமான் கூத்த பெருமானை பற்றிய அரிய பாடலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் எல்லோருக்கும் தெரிந்த பார்வையா உலகளாம் உணர்ந்து ஓதற் இந்த உலகளாம் அருமையான தொடர் பெருமானாலே எடுத்து கொடுக்கப்பட்டது அதுதான் அவருக்கு மூல சொத்து ஆதலால் இந்த உலகலாம் என்ற தொடரை இடையிடையே பல்வேறு இடங்களிலும் அதை வைத்து நிறைவாக அந்த காப்பியம் நிறைவு பெறுகின்ற பொழுது என்றும் இன்பம் பெருகும் ஒன்று காதலித்து உள்ள மூங்கிட மன்றுளார் அடியாரவர் நிலவி உலகலாம் என்று முடித்திருக்கார் அந்த ஒரு நெறியான அமைப்பு அதான் அருளியில் வயப்பட்ட பெருமான் கொடுத்த அந்த மூலச்சொத்தாக இருக்கிற உலகலாம் என்பதை முதலில் வைத்து தொடங்கி இடையிடையேயும் அந்த சொற்களை அங்கெல்லாம் ஆங்காங்கு இழைத்து வைத்து நிறைவாகவும் பெருமானுடைய திருவிழா சிந்திப்பது போல உலகம் என்று நிறைவுபடுத்தி இருக்கிற காப்பி என் காப்பிங்களா அமைப்பு எல்லாரும் விநாயக பெருமானை வைத்து தொடங்கி செய்வார் பிற்கால அமைப்பு வருகின்ற பொழுது விநாயகப் பெருமானை வைத்து தொடங்குவார் ஆனா நம்முடைய சேகரா பெருமான் நடராஜ பெருமானை வைத்து தொடங்கினார் காரணம் மூத்த பிள்ளையாரையும் தன்னகத்தை அடைக்கிய பெருமாள் மெல்லியலும் விநாயகனும் தோன்றக்கண்டி போதிலும் மூத்த பிள்ளையாரை பற்றிய வணக்க முதன்மை இல்லாமல் நடராஜ பெருமானை பற்றிய பாடல் முதன்மையானது அது நம்முடைய நால்வர்கள் கொண்ட அருமையான அந்த அருமைப்பாட்டை நினைவு கொண்ட நம்முடைய சேக்கலா பெருமானும் அதோடு அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்த பெருமான் நடராஜ பெருமான் ஆகலாலும் நந்தி உணர்வும் சேர மரபு நிலையும் பெறலாது அமைய இந்த அருமையான அமைப்பை மனதால் அணித்துக் கொண்டு பெருமாணி மனதாளி பொழுது மணி அமைப்பதுதான் அணியமா எல்லாரும் அங்க வந்து கொடுமை மணி என்ன பொழுது ஆறு ஆமா சரியா ஆறுவா இந்த நேரத்துல எல்லாம் திரண்டு திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்பது போல திரண்டு திரண்டு அந்த பெருமான நிற்பார்கள் ஆறு அடித்து வழிபாடு தொடங்கும் அந்த வழிபாட்டு நிறைவேறே போதாமூர்த்திகள் பஞ்சபுராணம் பாடுவார்கள் பாலி மீண்டும் தீபாவனை காட்டி திருநீர் வழங்குவார்கள் இது ஆறுல இருந்து ஆறு நாற்பது ஏழுக்குள்ள நிறைவுபடும் இப்ப அந்த அருமையான நேரம் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பின்னால் பார்ப்போம் காலந்தோறும் வழிபாடு செய்து என்று சொ ஊருக்கு சென்றால் ஏதோ ஒருவேளை மட்டும் பெருமான வழிபாடு செய்வதில்லை காலந்தோறும் வழிபாடு செய்து அப்படியான விடியர் காலத்தில் அது திருப்பள்ளி அடிச்சு இரண்டாம் காலமாக இருக்கிற ஒன்பது மணி ஒரு வழிபாடு மீண்டும் பனிரெண்டு மணியாக இருக்கிற உச்சிக்கால வழிபாடு மாலை ஆறு மணியாக இருக்கிற மாலை நேர வழிபாடு இதில் இரண்டாம் காலமாக இருக்கிற எட்டு மணி வழிபாடு இதில் அர்த்தயாம வழிபாடு சொல்கின்ற ஒன்பது மணி வழிபாடு இப்படி காலந்தோறும் வழிபட்டு என்றெல்லாம் யாரு நாகர் ஞானத்தான் ஊரில் இருந்து ஆறு காலம் வழிபாடு செய்யும் தொடங்குகின்ற பொழுது மாலை கால வழிபாட்டை போல அகத்தை நினைந்து இப்பொழுது நேயர்களை கூத்த பெருமானுடைய திருமண நிலையில் நாம் காண்கிறோம் நோக்கமும் ரொம்ப அருமையாக கூத்தப்பெருமானையே நோக்கிக் கொண்டிருக்க அருமையாக ஓதாமூர்த்திகள் இந்த பாடலை பாடுகிறார்கள் உலகள உணர்ந்து அந்த பெருமானுடைய நடனம் நடனம் இடதுகாலை மலது கையை ரொம்ப அருமையாக எந்த வந்தா என்றும் பெருமாள் உடையது ஒரு கைப்படி காட்டும் காரணம் என்ன தூக்கிய திருவடிதான் நீ உயிர் சென்றடை என்ற இடம் தஞ்சமா தஞ்சம் இடம் என்று காட்டி நிற்கின்ற கரம் இப்படிப்பட்ட அருமையான புனித்த பருவம் செவ்வாயில் குமிழ் திரிப்பு பனித்த கடை பவளமோல் மேனியல் பால்வன் நீரு இனித்த முடைய எடுத்த ஒரு பாதம் இவற்றை காணப்பெறுகிறோம் அந்த உருவம் எப்படிப்பட்ட வடிவம் உலக எல்லாம் இங்கே உலகலாம் என்று சொன்னாலும் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்பது நம்ம உலகம் என்பது இடத்தை குறிக்கிது இடத்தில் இருக்கிற உயிராகிய ஆன்மாக்கள் நாம் ஏன்னா உலகம் தரப்பொருள் அது அறிவற்றது அது உணரவோ ஓதவோ ரெண்டும் தெரியாது அதனால இங்க உலக உலகில் உள்ள உயிர்களை குறிக்கிற தொழில் மனத்தினுடைய தொழில் ஓதுதல் எதனுடைய தொழில் வாயினுடைய தொழில் அப்ப மனத்தினால் உணர்ந்தும் வாயினால் ஓதியும் ரெண்டும் சொல்வதற்கு அருமையானவன் அப்போ வாயினாலும் அவனுடைய புகழை முழுமையாக சொல்லிவிட முடியாது மனதினாலும் நினைந்து அவனுடைய புகழை முழுமையாக நினைந்து விட முடியாதுனா சொல்லு மனம்னா தெரியும் இந்த இரண்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பெருமான உலகளந்து அரியவன் இது பெரியவரான தொடர் இது அப்படியே திருமுறை தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால் திருவாசக தொடராக விளக்கம் என்றால் உயிர்கள் குறைவுடைய உயிர் அது ஒவ்வொன்றா சொல்ல சொல்லதான் தெரிந்து கொள்ளுமே தவிர முழுமையா தெரியாது சொன்னதையும் மறக்கும் சொன்னதையும் ஒன்றை ஒன்றாக கருதும் இப்படிப்பட்ட குறைபாடுதான் உயிருக்கு உண்டும் இப்படிப்பட்ட குறைவாளுடைய உயிர் நிறைவாக குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று சொல்லுகின்ற பெருமானி முழுமையாக மனதில் நினையவோ முழுமையாக வாயில் ஓதவோ முடியுமோ முடியாது அறியவன் அதற்கு இயலாதவன் அப்பாற்பட்டவன் என்று சொல்லும் போதே அவன் நம் மனதினாலும் சொல்லினாலும் எட்ட முடியாது சொல்றீங்களே அவனை பக்தி பண்ணுங்கிறீங்களே மனனுக்கு வாய்குட்ட முடியாத பரம்புரலை எப்படி பக்தி செய்ய முடியுங்களா இது நம்முடைய சிறுமை நோக்கியது நமக்கு இருக்கிற தகுதி என்னது இந்த தகுதி இருந்தாலும் கூட நில ஊராவிய நீர்மணிவேன் நம்முடைய முயற்சியினாலே நம்முடைய அறிவினாலே நம்முடைய தகுதியினாலே சொல்லவோ நினைக்கவோ முடியாது அது அதனுடைய தகுதி ஆனாலும் அவனுடைய கருணை எப்படிப்பட்டது தெரியுமா நிலவுலாவிய நீர்மலிவே அவனுடைய கருணை ரொம்ப எளிமையான கருணை மாமன் மருகனுக்குள்ள தகராறு அதுல மாமான் ரொம்ப தவ மருகன் தவ கொஞ்சம் குறைவானவன் அதனால நீ போய் உன்னுடைய குரு ஒழிஞ்சு போக்குறதுன்னு சொல்லிட்டான் பொண்ணு கொடுத்துட்டு மாப்பிள்ளை எப்படி தவிக்கப்பட்டான் மாப்பிள்ளையா இருக்கிற சந்திரன் என்ன பண்ண என்ன அவன் தவத்துக்கு உனக்கு வலிமை கொடுக்கணும் அதனால நீ என்னை அடைந்ததுனால நீ உன்னுடைய உருவம் அழியாது ஆனா அவங்களுக்கு ஒரு தவத்தை வலிமை இருக்கிறதுனால நீ பதினஞ்சு நாள் வளர பதினஞ்சு நாள் தேய அப்படி அந்த நிலவை வைத்திருக்கிற பெருமானம் அப்போ இந்த உயிர்களால் தன்னுடைய அறிவினால் உணரவோ ஓதவோ அவனால் அவனுடைய வாய் மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியது இல்லை ஆமா நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அடுத்த வீட்டுல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஐயா இது உங்க வீடு மாதிரி பழகலாம் என்று சொன்னா கூட நமக்கு ஒரு பூச்சி தான் இருக்கும் சரிங்களா இருக்கணும் இருக்கணும்னா இருக்க வேணும் எடுத்து தள்ள வச்சே விசா ராஜா அப்படின்னு நிலவு உலாவிய நிலவு தங்கி அல்ல நிலவு வதிந்த அல்ல நிலவு இருக்கின்ற அல்ல நிலவு அமர்ந்த அல்ல நிலவு உலாவிய இதுவும் விடுப்ப அதனால அது அப்படியே உலாவுலாம் அது மட்டுமா கங்கையில் இருக்கிறது பெருமானுடைய தலையில இருப்பது இந்த பைப்பு தண்ணியும் அல்லது வருகிற கங்கை அந்த பெரிய வருகிற கங்கையை தான் நீர் மலிவேணியன் ஏன் கடல் தங்கி இருக்குது வேற இடம் இல்லையா நம்ம கிட்ட வந்து மேட்டோர் டேமில் தங்கலாம நூற்றி இருபது இலக்கிய சுவையோட இன்னொரு பக்கத்துல அதனுடைய கருத்தாளன் தெரிவதற்காக கருத்தாளம் தெரிவதற்காக ஒரு வேலை மங்கா நான் கூட சொன்ன எழுதி மலை மகளை ஒரு பாகம் மற்றொரு கோபம் அது மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ ஒரு பக்கத்துல அந்த பெண்ணை உமையமைக்கி இடம் கொடுத்தாராம் இடம் கொடுத்த இடப்பத்தை கொடுத்ததுனால இந்த கங்கை என்ன பண்ணாலாம் மற்றொரு தி தலைமுகத்தால் அவன் தலையில் பாயும் அதுதான் என்ன ஒரு பெண்ணுக்கு வந்து பெருமாக்கிட்டாரு என்று சொல்லிட்டு அப்படியே வேகமா வந்து தலையில பாஞ்சிடும் தலைமுகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் தலைமுகம் ஒன்று பொறாமையினாலே ஒரு சிப்பாரு இடம் கொடுத்துட்டாரு அவரு அது ஒரு பக்கத்துல நாம அவன் தலையிலேயே போய் உட்காருவோம் என்று பொறாமை என்ற ஒரு பொருள் இன்னொன்று அவன் தலையில் ஜலம் தண்ணி தண்ணியா தலையில பாஞ்சுதான் கங்கை பண்ணி எந்த வடிவில் தண்ணி வடிவில் தலையில் பாயும் அது என் பாய்தல் ரெண்டு பொருள் இல்ல ஒரு பொருள் பாயுதல் ரொம்ப வேகமா வருதல் இன்னொன்னு என்னடா அவனை பாயற அது ஒலிகேட் பாயற என்ன கோவிக்கரை அர்த்தம் இல்ல திருவாசகத்துல இப்படியும் பாட்டு உண்டு இப்படியும் பாட்டு உண்டு ரெண்டு வடியும் இன்னொரு பெண்ணு பதில் சொல்றான் அது யாரு ஊமையா இருந்த பெண் பதில் சொன்னதாக சொல்லுவது ஏழை நாட்டில பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண் எங்கேயுமே ஊமை பெற முடியாவினாலே பிள்ளைக்கு வந்து இருக்க அப்பொழுது மணிவாசகர் வர பெருமானுடைய கால விடுத்து இந்த பெண்ணு பேசவே மாட்டேங்குது அந்த பெண் பதில் சொல்றேல் தரணி எல்லாம் அந்த மாதிரி அந்த கங்கை மட்டும் இந்த எங்க பெருமான் தடையை தவிர வேற எங்க பாய்ஞ்சிருந்தாலும் சரி இளமுகத்தால் சாடலோ இந்த நாட்டில் இந்த நாடு முழுதும் அப்படியே பிரளயமா போடும் வெள்ளக்காடா போடும் என்று சொல்லி எல்லாம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா நாட்டினுடைய பொதுநலம் கெடாதவாறு கங்கையை தலையில் தாங்கினார் நாட்டிலே இருக்கிற ஒரு குடும்பத்தில இருக்கிற சிறு தகராறு அதுல வந்து நலத்தை காப்பதற்காக பெரிய வைத்தார் அப்ப பெருமான் எப்படி காக்கிறார் நாட்டை ஒவ்வொரு வீட்டில தனிநபரையும் உலகமாக இருக்கிற பொதுமையும் அப்போ கவனம் என்ன ரெண்டு முகத்தில் இருக்கிறது ஒன்று தனிநபர்லயும் இருக்கிறது உலகம் எல்லா உயிரிலும் உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதங்கள் எல்லாம் காக்கு தலைமையில் இருக்கிறது இத சாதாரண ஆசிரியருக்கு வீட்டில் சொல்லிக் கொடுப்பான் ஆசிரியர் பால் நடத்துகின்ற பொழுது அவருடைய வகுப்புகள் ஒவ்வொரு தனிநபருடைய கவனமும் வேணும் முப்பத்தஞ்சு பேர் கவனிச்சு இருப்பான் அல்லது முப்பத்தி ஒன்பது பேர் பாடத்திட்டு கூட அதெல்லாம் வாங்கலாம் ஆசிரியர்கள் என்றால் அகில உலகத்தையும் காக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இருக்காதா எனவே தனிநபர் கவனமாக நிலவுலாவுதலும் பொதுநலம் இந்த உலகம் பொதுமையாக இருக்கிற கவனமாக அந்த கங்கையை தாங்குதலுமாக நிலவுலாவிய நீர்மணி வேணியன் நிலவுலாவுகிறது நீரும் தங்கியிருக்கிற சரிவுடைய அவள் வெளிவந்த கருணை ஆகவே நம்மால் அவனை உணர முடியாவிட்டாலும் அவன் கருணையினால் நாம் அவன் மேல் பக்தி செய்யலாம் அவன் அருளாலே அவன் தாழ்வணி என்றாரே வணங்க முடியும் பக்தி செய்ய முடியும் இப்படி இருக்கிறவன் யார் அலையில் ஜோதியன் அலையில் ஜோதி ஜோதின ஒளி அலைகள் ஜோதின்னு அளவற்ற ஒளிப்படம்பாக இருப்போம் ஒளிக்காரு என்று நீங்காது இருக்கிற ஒளி எந்த உண்டினாலும் அணையாத ஒளி அது அலைகள் ஜோதி நம்முடைய மணிவாசகர் மாசத்த ஜோதி மலர்ந்த மலத்துடரி மாசத்த ஜோதி கொஞ்சம் கூட எனக்கு கருப்பு கருப்பு இருக்கிற மாதிரி என்ன குறைஞ்சோ அல்லது திரி போயோ அல்லது காற்றினாலேயோ இல்லாத மாதற்ற ஜோதி மலந்த மலத்துடரி என்பார் அதான் அலைகள் ஜோதியன் சுவாமி இப்படியெல்லாம் இருக்கிறவங்க எங்க இருக்கு பாருங்க பார்க்கணும்னா நீ போய் முன்னாள் இருந்து அந்த பிஏ கிட்ட கடிதம் கொடுத்து இதுக்குள்ள போய் சேர்ந்து அப்படிதான் பாக்க வேண்டியதப்பா மனுஷன் எப்பவும் வெளியிலேயே இருப்பாங்க அம்பலத்தாடுவன் ஊர் பொதுவுலம்பாடு ஆடி என்று இருப்பானார் அப்ப யாரும் பார்க்கலாம் யாரும் பாக்கலாம் எப்பவும் பாக்கலாம் எப்பவும் பாக்கலாம் உன் அடியிருக்க என்ற பெருமாணி நீ ஆடிக்கிட்டே நான் உன்வடிக்கையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்க சரிப்பா பாத்து அதுக்கெல்லாம் ஒன்னும் தடையே கிடையாது அவர் ராத்திர ஆடுவாரே ராத்திர ஆடுவார் நள்ளிராடும் எல்லாம் ஊர் சபை வெளியில இருக்கல எல்லாம் அம்பலத்துக்கு வந்து வெளிப்படையாக இருந்து அப்போ உயிர்களால் அவனை முழுமையாக அறிதலோ வாழ்த்துதலோ எல்லாவிட்டாலும் அவன் தன் கருணையினால் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் என்று தோன்ற நில உலாவிய என்றும் நீர்மலிவேணி என்றும் சொல்லி அவனை அறிவதற்கு வேறு இடமெல்லாம் போய் தேட இல்ல அம்பலத்தில் ஆடுவான் அப்படியானால் அவனுடைய திருவடியை நாம் அனைவரும் வாழ்த்துவோம் மலர் வாழ்த்தி வணங்குவா அவனுடைய அருமையான மலர் மலரடி சிலம்படி அப்படின்னு சொல்லணும் மலரடினா அப்படியே மலர் போன்று இருக்கிற மலர் அடிங்கிறது வெளித்தொகையா வைத்துக் கொண்டோம் மலர்ந்தாடி மலர்கின்ற அடி இனி மலரும் அடிந்த அது என்ன உலகத்திலிருக்கிற பூக்கள் ஒரு தட மலர்ந்தா மலர் ஆனா இந்த பூ அப்படி இல்ல ஒவ்வொரு அன்பருடைய உள்ளத்திலும் மலர்ந்த அடி மலர்ந்து இனி மலர இருக்கின்ற ஆமா ஏழாம் ஞானசிமந்தர் உள்ளத்திலயும் அதுக்கு முன்ன காரைக்காலம் யார் உள்ளத்திலும் மலர்ந்து இருந்தது அதுக்கு முன்னீடுறதுலயும் இருந்தது இப்ப ராமன் இடத்துல இருக்குது இப்ப நம்ம இருக்கிற அன்பையும் ஆகிய மலர்ந்த அடி மலர்கின்ற அடி இனியும் மலர்ந்து கொண்டே இருக்க முடியாது அந்த கால என்ன போட்டிருப்பார் சிலம்படி சிலம்பு கணியர்களின் ஒலித்தன் அருமையான ஓசை இனிய ஓசை அப்ப மலர்ந்தும் இருக்கும் இனிய ஓசையும் கூடியதா இருக்கும் அது என்ன பண்ண திருப்படி வாழ்த்தி வணங்குவ வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும் சிவபுராணத்தில ரொம்ப அருமையாக வாழ்த்தல் வணங்கல் ஆகிய இரண்டையும் சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க்கு இடையிலே வெல்க வெல்கு சொல்லி நெருவில ஈசன் அடி போற்றி எந்த அடி போர்த்தி சிவன் தேவடி போர்த்தி அது வணங்குதல் வணங்குதல் உடம்பின் தொழில் உடம்பின் தொழில் வாழ்த்துதல் எவ்வளவு இன்றிமையாதோ அது போல வணங்குதலும் வேண்டும் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக கடவுள் வணக்கத்தை கடவுள் வாழ்த்து நினைக்கவும் வேண்டும் வாழ்த்தவும் வேண்டும் வணங்கவும் வேண்டும் மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசையை நீடு வாழ்வார் தனக்குமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்ற அறிவு அறவாழி அந்தனும் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் திறவாடி நீந்தல் அறிவு இதெல்லாம் தேர்தல் சேர்தல் என்ன பொருள் கேட்டா இடைவிடாது நினைவது நடக்கும் பரிமையாளர் தான் அந்த உரை எழுதி நடக்கும் தேர்தல் இடைவிடாது நினைதல் என்று சேர்தல் சேர்த்தல் போய் சேர்த்ததல்ல அவனுடைய சேர்ந்தார் நிலைமிசியின் ஈடு வாழ்வார் அப்ப சேர்வல் என்பதற்கு என்ன பொருள் நினைதல் என்று ஒரு இடைவிடால் அவன் திருவடி இணைத்துக் கொண்டிருந்தால் ஈடு வாழ்வான் இடைவிடாத தனக்குமையல்ல தாளின் நினைத்துக் கொண்டிருந்தால் மனக்கு வலை மாறிவிடும் அறவாளி அந்தனாக இருக்கிற திருவடியை நினைந்து கொண்டே இருந்தால் தால் சேர்ந்தார்கல்லால் தேர்தல் இடைவிடாது நினைத்தல் அது உரை அல்ல உரை உரையாகாது அப்போ இடைவிடாது பொருள் இருள் செயர் இருவரையும் இறைவன் பொருள் செயர் புகழ் புரிந்தார் மாற்று அவனுடைய பொருளை புரியணுமா புரிதல் என்பது என்ன சொல்லுதல் எப்ப சொல்றது என்ன எப்பொழுதும் சொல்லுதல் புரிதல் சொல்லுதல் போகாத எப்பகலாய் பேசும் போது பெருமானுடைய தானந்தா அதுல நீங்க சொல்றாரு எங்கேயுமே இது அர்த்தம் இல்ல இந்த இடத்தில் சேர்தல் இடைவிடாத அப்படி அதனால சேருதல் எப்பொழுதும் சொல்லுதல் சொல்லுதல் உடம்பால் வணங்குதல் எங்க என்ன அறவாடி அந்தனும் தால் சேர்ந்தார் அல்லது இல்ல இல்ல கோயில் பொறியியல் குணமெல்லவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை வணங்கா தலை வணங்க வேண்டும் அவனுடைய திருவுடைய வணங்கல் சொன்ன என்ன உன் காது தண்ணு பாக்கல சொன்ன குருத்தான் தலை வனங்கலு சொல்லப்படாதுங்கிறதுக்கா அது கோயில் பொறியியல் குணவில தலை வனங்க காது கேட்கலன்னு என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பெயர் வைக்கிற அது போல வாய் வந்து பெருசலு நினை வைக்கிற ஊமைக்கிறேன் தலை பெருமானு வனங்கல என்ன முண்டம் அடுத்த கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத்தல் ஆகவேதான் மனதால் நினைதலையும் வாயால் பொழுதலையும் உடம்பால் வணங்குதலையும் ஆகிய மூன்றையும் வாழ்த்தி வணங்குவாரே ரொம்ப அருமைய அதனால தமிழர்கள் இந்த பெருமானை நினைவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் இவற்றையெல்லாம் கடமையாக கொண்டிருந்தார் அது ஒண்ணும் இல்லை தொல்லாப்பித்துல வழிபடு தெய்வம் நிற்பரம் காப்ப வழிபடு தெய்வம் என்று சொன்னார் நீ வழிபடுகின்ற தெய்வம் வழிபடுதல் என்பது மனத்தால் அணிதல் முடியால் வாழ்த்தல் உடம்பால் வணங்கல் இப்படியாக அந்த அருமையான பாடல் நமக்கு அமைந்திருக்கிறத பார்க்கலாம் உலகளா முணுந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய இருமலி வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மத சிலம்படி வாழ்த்தி வணங்குவா என்று சொல்லி பாடல் இனி அடுத்து சொல்கிறார் ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுதியை சாருமா இந்த ஊ அடைந்த உடம்பின் செரடியே தான் அடைந்த உறுதி இப்ப இந்த உடம்பும் சேர வச்சிருக்க இந்த ரெண்டும் சேர்ந்தது எதுக்காக சேர்ந்திருக்கு தெரியுமா ஒரு உறுதியை பெறுவதற்காக சேர வச்சிருக்க வெறும் குறிக்கோள் இல்லாத மாட்டாங்க இந்த வேலையை குறிக்கோள் இல்லாத கட்டி மாதிரி குறிக்கோள் இல்லாம செய்ய மாட்டாங்க அப்படியான இந்த உலகத்துல இந்த ஆன்மாவோடு அந்த உடம்பையும் சேர்த்து வைக்கிறாங்களே எதுக்கு வச்சிருக்க அது எதற்காக வச்சிருக்காரு அது ஒரு உதற்கு உறுதியை சேர்வதற்காக வச்சிருக்காங்க தானடைந்த உறுதியை சாடுமா இது ரெண்டும் சேர்ந்த உறுதி ஒன்று உண்டு அது சேரும் எதை என்ன செய்தால் சேரும் என்றால் ரொம்ப அருமையானது வரதர்பால் தொழ சேருங்க பெருமானுடைய திருவடி இடையராது தொழிலால் தான் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்தனுடைய பயனாக ஒரு உறுதியை சேர முடியும் அந்த உறுதியாவது எது வீடு தேறு திருவள்ளுவர் சிறப்பெண்ணும் பேதனை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுறு அறிவறிவுன்னா பகுத்தறிவு எது தெரியுமாடா என்ன நீ எது வரைக்கும் பிறந்துட்டு இருக்கியா அன்னை வரைக்கும் நீ பகுத்தறிவுல என்னைக்கு இந்த பிறவியை நீக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்கிற அறிவுடைய ஊனடைந்த உடம்பின் திறவியே தான் அடைந்த உறுதியை தாருமா என்ன செய்தால் மானம் செய் வரத பொற்றால் தொடர் மான மான பெரிய நடனம் என்ன பெரிய நடனாரு ஒரு ஒழியாத நடனம் நீங்க நடன